வணக்கம் நட்டினையின் நித்தம் ஒருமுத்து என்று திருபு அவர்கள் எழுதியுள்ள புகை ஒரு என்ற கட்டுரையில் சில பகுதிகள் புகைப்பிடிப்பது குறித்து இரண்டு கவிதைகளை வாசிக்க நேர்ந்தது நண்பா சிகரெட்டின் மீது பற்று வைக்காதே பற்று வைத்தால் அது உன் உடலில் புற்று வைத்துவிடும் மனிதனே தவணை முறையிலே கிடைக்கிறது என்பதற்காக மரணத்தை கூடவா வாங்க துணிந்து விட்டாய் கவிதையை எழுதிய ஞாபகத்தில் சிகரெட்டு போல ஏனோ உதிர்ந்து போய்விட்டனர் இரண்டாம் ஆண்டு கொலம்பஸ் அமெரிக்காவில் காலடி எடுத்து வைத்தபோது அங்குள்ள இந்திய குடியினர் புகையிலையை சுருட்டி புகைப்பிடிப்பதை பார்த்தார் பதினாறாம் நூற்றாண்டில் அமெரிக்கா சென்று திரும்பினார் சார் வால்டர் ராலே பைப்பிலே புகையிலையை அடைத்து புகைப்பிடிப்பதை கற்றுக்கொண்டு திரும்பினார் ஒரு நாள் அவர் தற்செயலாக அங்கு வந்த அவரது வேலைக்காரன் வாயிலிருந்து புகை வருவதை கண்டான் எஜமான வாயில் தீப்பற்றிக் கொண்டது என்று அலறி வாளி தண்ணீரை அவர் வாயில் ஊற்றி தீயை அணைத்ததாக ஒரு கதையும் உள்ளது புகைப்பிடிக்கிற பழக்கம் மட்டுமல்ல எல்லா தீய பழக்கங்களும் விளையாட்டாகத்தான் ஆரம்பிக்கின்றன விட்டுவிட முடியும் நான் நினைத்த மாத்திரத்தில் அதை கைகழுவிடலாம் என நினைக்கிறார்கள் மோஜரம் போல் கழற்றிவிட முடியும் என நினைத்தது ரேகை போல் கையோடு பொருந்தி விடுகிறது புகைப்பிடிப்பதை விட்டுவிடுவது மிகவும் எளிது நான் இதுவரை நூறு முறை நிறுத்தியிருக்கிறேன் என்று பெர்னாட்சா கூட குறிப்பிட்டிருக்கிறார் புகைப்பிடிப்பதால் சுவாசித்தலில் கோளாறு இருதய நோய்கள் புற்றுநோய் போன்ற பல தீங்குகள் விளைகின்றன உள்ளிழுக்கும் சிகரெட் மேற்பட்டேர்மங்கள் உள்ளன அவைகள் பல வழிகளில் உடலுக்கு தீங்கு தொடருகின்றன இந்த சேர்மங்கள் வலியமாகவும் துகள்களாகவும் உள்ளிழுக்கும் புகையுடன் சேர்ந்து நுரையீரலை அடைகின்றன துகள் அங்கே பழுப்பு நிற தாராகப்படுகிறது புகையில் உள்ள வேறு சில பொருட்கள் ஒருவித உறுத்தலை உண்டுபண்ணி சளிப்பை அதிகரிக்க செய்கிறது புகைத்தலில் கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் முதலான நச்சு வளியங்களும் உள்ளன கார்பன் மோனாக்சைடுதான் காப்பு வரம்பை விட நானூறு மடங்கு அதிகமாக சிகரெட் புகையில் உள்ளது புகையுடன் உள்ளே செல்லும் கார்பன் மோனாக்சைடு ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினை கட்டி தழுவி அதிலுள்ள ஆக்சிஜனை எப்படியோ அபகரித்துக் கொள்கிறது சிகரெட்டில் நிக்கோட்டின் ஊசி மூலம் செலுத்தினால் உள்ளது நிக்கோட்டின் ரத்தத்தை உரைய செய்கிற சக்தி வாய்ந்த திராம்போசைட்டுகளை ஒட்டச் செய்து கட்டியாக மாற்றுகிறது இதனால் ரத்த ஓட்டம் தடைபடுகிறது மாரடைப்புக்கும் அடிகோளுகிறது நிக்கோட்டின் ரத்த நாளங்களின் சுவர்களை பெருமளவு சேதமடைய செய்கிறது புகைப்பிடிப்பதால் ரத்த அழுத்தம் மிக அதிகரிக்கிறது சிகரெட்டில் உள்ள தார் ஒரு நிக்கோட்டினோ ஒருவித போதையை உண்டு இவை இரண்டும் இருதயம் மற்றும் நுரையீரலுக்கு பரம எதிரிகள் ஆகவேதான் ஆரம்பித்தபின் பழக்கத்தை நிறுத்துவதை விட அதற்கு சிரமப்படுவதை விட ஆரம்பிக்கலேயே இருப்பது நல்லது ஒரு சிஷியன் புகைப்பிடித்துக் கொண்டே தியானம் செய்து கொண்டிருந்தான் அங்கே வந்த இன்னொருவன் என்ன புகைப்பிடித்துக் கொண்டே செல்கிறாயே குருவிடம் கேட்டதற்கு கூடாது என்றாரே என்று கேட்டான் நான் குரு ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் செய்கிறேன் என்றான் அவன் நீ என்ன கேட்டாய் நான் தியானம் செய்யும் போது புகைப்பிடிக்கலாமா என்று கேட்டேன் கூடாது என்றார் முதல் சிஷ்யர் அடுத்தவர் நான் புகை பிடிக்கும்போது தியானம் செய்யலாமா என்று கேட்டேன் செய்யலாமே என்றார் என்றான் எப்படியாயினும் புகை உடலுக்கு பகை என்றால் சந்தேகமில்லை நன்றி வணக்கம்